இது காணல் தெரியாது தண்ணி தெரியுது ஆனாலும் நிச்சயம் பண்றோம் நிச்சயம் பண்ண பிறகு தண்ணி தெரியுதுன்னா சோபாதி பிரச்சனை கூடியிருக்கு அர்த்தம் உபாதியோடு கூடிய மயக்க ஒன்றும் கூடாத மயக்க ஒன்றும் ஞானிகளுக்கு இந்த உலகம் போய் பிரம்மந்தான் சத்தியம் நிச்சயம் பண்ண பிறகு கூட இந்த உலகம் தோன்றுதுன்னு சொன்னால் தோட்டினாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை இப்போ என்ன செய்கிறாங்க இந்த உலகமானது பிரமம்தான் வைசானு செய்தம்தான் இது வெறும் தோற்றம் தான் இது நிச்சயம் செய்த செய்கிறார்கள் அதனால் தோற்றுவதனால் அவங்க நஷ்டம் பண்ணவில்லை இதை சோபாதி பிராந்தின் பேர் அதனால்தான் கானலே நின்றோடி கண்டவர்க்கு தீர்ந்த பின்னும் வானளவு நீராகி வைங்குதல் போல் என்ற ஒரு வெப்பம் சூரியன் மறைகிறானோ அதுவரைக்கும் நீராக தெரியும் அப்படி போல் ஜீவன் முத்திரளுக்கு ஞானமடைந்த பிறகு இது உலகம் தோட்டிக்கோல் இருந்தாலும் கூட அவர்கள் உலகமாக கருதாமல் பொய் என்று கருதி ஐத்தானுசீயமாக பிரமந்தான் வாஸ்தவம் என்று நிச்சயிக்கிறார்கள் அப்படி நிச்சயத்தது எப்போ போகுங்கன்னு சொன்னால் விஜயம்தான் போயிடும் விஜயாவம் தோற்றம் போயிடும் சூரியன் மறைஞ்ச அப்படி நீங்குதோ அப்படி போல போயிடும் அது வரைக்கும் இருக்கும் வானிலவும் நீராகி வைங்குதல் போல் என்ற வரும் இது சோபாஜி பிராந்தியன் எண்பத்தி ரெண்டாவது பாட்டு அறிவானும் நல்ல அறிவும் பொருளும் பிரிவாய் மூன்றா ஏறுத்தல் வேதாமோ வேணாவே அப்ப நீ இல்லைன்னு சொல்லிட்டீங்க வேதம் தெரியத்தான செய்து என்ன அறிவானும் அறியப்படும் பொருளும் அறிவாய் மூன்றா இருக்கு இது திருப்புட்டின்னு பேர் திரியண்ணா மூன்று புட்டி அண்ணா கூட்டம் மூட்டின் கூட்டம் பதினாலு திருவிடின்னு சொல்வார்கள் அஞ்சு இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் கருமேந்திரம் பத்து அந்த கண் நாலு ஆக பதினாலு திருவட்டி காண்பான் காட்சி காணப்படும் பொருள் ஞாதா ஞானம் நியாயம் இப்படி இல்லை வரிசையாக சொல்லுவார்கள் அதில் அறிவானும் நல்லறிவும் அறியப்படும் பொருளும் அதாவது அறிவான் ஞாதா ஞாதா ஞானம் அறிவு அறியப்படும் பொருள் உலகம் நியாயம் ஆக இந்த மூன்று பிரிவாயிருக்கு பிரிவாய் மூன்றாய் இருந்தால் அளவு அல்லவா நீ ஒன்று எப்படி சொல்ல முடியும் என்பது இங்கே ஒரு கேள்வி அடுத்ததில் சொல்ல சொப்பான தோற்றம் வேறில்லை எங்கே கற்பனையா பொருள் அறிவு காண்பாது போல் என்றாவார் காண்பாவன் போல் என்றாவோ சொப்பனத்தில் தனித்து ஒருவன் தோற்றம் வேற இல்லை சொப்பனை காந்த குழுக்கல சொப்பனா வச்சையில் இவனை இந்த தோலை செய்கிற ஜாகரா போது ஒரு தரிதம் இருக்கும் அப்புறம் அநேக சீரங்கள் இருக்கும் அதில் உறவு பகை மூலமான விவகாரங்கள் நடக்கும் அப்படி நடந்தாலும் கூட ஜாகரத்தில் வந்த பிறகு கண்டவன் யனோ அவனை தயாரி வேறு யாரும் இல்லை நான் சொப்பன்கண்டே ராஜாவாக இருந்தேன் என் எதிராஜாவான் ரெண்டு பேரும் சண்டை போட்டோம் அதில் அவன் தோற்று போயிட்டான் நான் ஜெயித்தேன் என்று சொல்லலாம் ஆனாலும் இவன் ஒருவன் தான் இருந்த வேறு எதிராஜா இல்லை இவனும் இல்லை பெரிய என்ன இருந்தது அந்த காரணத்தில் உள்ள எண்ணக்கூட்டங்கள் எதிரியாகவும் இவனாகவும் பரணாமடைஞ்சது அதில் சோதுக்கங்கள் ஆத்வேசங்கள் உண்டாயினும் இருந்தாலும் கண்டவன் ஒருவன் தான் அப்போ பேதமேதங்கே அங்கே திருப்பி உண்டு காண்பன் காட்சி காணப்படும் பொருள் அறிவான் நல்லறிவோ அறியப்படும் பொருள் இருந்தது இருந்தாலும் எல்லாம் ஒட்டுமொத்தமாக கண்டவன் ஒருவன் தான் என்று ஜாக்கிராவசையில் முடிவு பண்ணலாம் நான் சொப்பனத்தை கண்டு இப்படி எல்லாம் சொல்கிறேன்னுடைய சொப்பனத்தை கண்ட பதார்த்தங்கள் கிடையாது விவகாரங்களும் இல்லை அங்கே எப்படி ஒன்றாக இருக்குது அப்படி போல் திருப்படி தோற்றங்கள் ஆயிரம் இருந்தாலும் கூட காணக்கூடிய சாட்சி ஒன்றிய ஒன்று தான் அதுதான் ஆத்மா அப்படிப்பட்ட நிலையிலே ஏகம் தவறு வேறு கிடையாது என்று சொல்லி முடிகிறார் படத்த பாட்டில் எண்பத்தி நாலாவது வகையை விற்பனமான நிறைய விளம்பணங்க நீ சொல்றது வந்து வெறும் கற்பனை நல்லா தெரியுது ஆனாலும் அந்த பேதங்கள் கற்பனையா பேதங்கள் காணாமல் போ வகையை அது இல்லாமல் போகும்படியாக செய்யும் முறை எதுவோ அதையும் விற்பனமான விபரமாக விளக்கமாக நான் தெரிந்து கொள்ளும்படி விளம்பும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று வணங்க எங்கள் இழந்திருக்கின்றாம் ஈரல் பதினாலு லோகங்களிடம் எதைந்திருக்கு ஆனாலும் எனக்கு மறைந்து தோன்றாத வகை அது எனக்கு அது மறைப்பட்டு இருக்கிறது வெளிப்படியாதவர்கள காரணம் என்ன அதை சொல்லுங்கள் என அர்ஜுனன் கேட்க அடுத்தபடி சொன்னார் தாமோன்றே சி இருவாரும் பெண்ணே இரண்டும் உரைத்தவரோ அதை விளக்கிறார் பிரபஞ்சம் ஐந்துன்னு அர்த்தம் பஞ்சம் ஐந்து சத்து சித்து ஆனந்தம் நானூம் என்று சொல்ல ஐந்து மூன்றும் அதனுடனே ஒத்து ஒற்று நாம உருவன் யகமாக இருக்கிறது தோற்றாது எல்லா பொருளிகளும் சச்சிதானந்தம் நாமரூபம் இருக்கு இதுல ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சச்சிதானந்தம் நடைபெற்றிருக்கு நாமரூபத்தை நோக்கும் போது நாமரூபம் நீக்குவமையானால் சச்சி ஆனந்தம் விளங்கும் அதான் சொல்றார் இது மூன்றும் பிரம் என மரிக்கில் சச்சிதானந்த மூன்றுமே பிரம் என்று அர்த்தம் வெறும் பின்னிரண்டும் அதன் பிறகு உண்டாகின்ற நமர்வு சொல்லக்கூடிய உலகம் இருக்கு மரிசகம் என்று உழைத்தவர் அதை மறுக்கணும் அதை வேண்டாம் என்று சொல்லி திருத்தணும் சொன்னா நீ கேட்ட கிரி பதில் வந்து சொன்னார் என்கிற எதிர பிரமஸ்வரவும் நாமரூகத்தினால மறைப்பட்டு இருக்கிறது நாமரூகத்தை நீக்கிட்டோம்ன்னா சொல்ல வெளிப்படியாக தெரிகிறது இதை ஒவ்வொரு இடத்திலையும் பார்க்கணும் இதுதான் சாஸ்திரங்களில் நீத்தியாசம் சொல்வது நாமரூபத்தை நீக்கி நீக்கி பழகிறது பொமை என்ற நாமத்தையும் அது செயல்படக்கூடிய கிளியையும் அவர்களுக்கு நீண்டு திரண்டு இருக்கிற ரூபத்தை நீக்கிட்டம்ன்னா மை கிரிக்கிறது அனுகூலமா இருக்கிறதுனால அது புரியமா இருக்கிறது ஆனந்தமா இருக்கிறது ஒவ்வொரு அடகோள பிரதிகூல கிரிய இருக்கிறது அனுகூல கிரியா இருக்கும்போது அது சுகமா தோற்றம் பிரதிகூல கிரியா இருக்கும்போது அது துக்கமா தோற்றம் அதையும் நீக்கணும் பிரதிகூல கிரியை நீக்கும்போது சுகம் வரும் அனுகூலக்கிரியை விலை கொள்ளும்போது சுகம் வரும் கடிக்கு வந்து நிச்சுக்கோங்க அப்போது துக்கம் வருது கல்லெழுத்தை அடிங்கு அது ஓடுது சுகம் வரும் எப்படி சுக வரும் ஐயா நாய் ஓடுகிறான் அப்படின்னு சுகம் வரும் கடிக்கு வரும்போது துக்கம் வரும் அது போல் ஒரே நாயே பிரதிகூலமாக தோற்றும் போது அதை விரட்டும் போது சுகம் தோன்றுது அதை நமக்கு கடிக்கு வரும்போது அனுபவம் பிரதிகூலமாக தோன்றுறது துக்கம் தோன்றுறது போகும்போது அனுகூலமாக தோற்று ஒவ்வொரு பதார்த்தத்திலையும் அனுகூலம் இருக்குமையானால் சுகந்தோற்றம் பிரதிகூலம் இருக்குமையானால் துக்கம் தோற்றம் அதனால கிரியையை நீக்கிறது எப்படி எல்லாம் அனுகூல கிரியானதை ஏற்றுக்கொள்ளும் போது சுகந்தோற்றம் பிரதிகூல கிரியா இருந்தா நீக்கும் போது சுகந்தோற்றம் அப்போ எப்படியும் கிரியானது ஒன்று அனுகூல பிரதிகூலம் என்று தெரிந்து நீக்கத்தான் வேணும் அதாவது நாம ரூபத்தை நீக்கும்போது கிரியை நீக்கணும் என்ன சதிச்சு தான எல்லா பதார்த்து அப்படித்தான் இதை ஒவ்வொரு பதார்த்தமாக சின்ன வண்டி அபியாசம் பலத்தினால்தான் நித்தியாசனம் அதன் பிறகு சீக்கிரம் ஞானம் சொல்லப்படுது அப்பியாசு மனப்பரிபாரம் வேணும் சிவன் நித்தியாசம் பண்ணவும் சொல்லப்படுது அதன் பிறகு அறிந்து மாமோ வேணவே நீங்க இப்படி விசாரம் செய்து அறிந்து கொள் தெரிந்துகொள் என்று சொன்னீங்க பதார்த்தமா காணக்கூடிய பதார்த்தமா என்று கேட்கணும் சிறந்த ஆன்மாவும் திருச்சிய மாமோ என அர்ஜுன் கேட்டார் என்று அடுத்த அந்த பயில் சொல்றார் முந்தியானத்தாலே முதஞானம் தோறக்கில் சிந்தையெல்லாம் திகழும் என்று சொன்னோம் முந்திய ஞானத்தாலே முந்திய ஞானம் சொன்னா அந்த அபரோச்சியானதுதான் அர்த்தம் அபரோட்சி ஞானத்தினாலே முதிரம ஞானம் இரண்டு காலமாக இருந்த அஞ்ஞானமானது துறக்கில் குழுகுடுமையானால் சிந்தையில் மனிதன் கண்ணே ஆன்மா சுயமாய் திகழும் ஆத்மா அது இயல்பாகவே திகழும்படிய திருச்சிய பதார்த்தம் அல்ல என்று சொன்ன கண்ணவரானோ இவர் என்று சொல்றார் ஆத்மா திருச்சிய பதார்த்தம் அல்ல அது சுயமாக விளைந்து கொண்டிருக்கிற பதார்த்தம் மூடி இருக்கிறத நீக்கணும் போதும் அஞ்சான மூடி இருக்கு நீக்கணும் அழுக்கு இருக்கு வேட்டியில் அந்த அழுக்கை போக்கிட்டோம்னு சொன்னாக்கா வேட்டு பிரகாசமாக இருக்கு அழுக்கை நீக்கிறதா சாதனம் இல்லையா வேட்டியில் உள்ள வெள்ளை நிறத்தை உண்டாக சாதனம் இல்லை வெள்ளை நிறம் யாரும் போடுறதே இல்லை வேட்டில சுபமும் வெள்ளை தான் அந்த அழுக்கை நீக்கிற சாதனம் பண்ணால் போதும் தானாக வெள்ளை வெளிப்படுது அதுபோல சுலபமாக எல்லோரும் ஆத்ம சுலபமாக இருந்தாலும் கூட அஞ்ஞானத்தினாலே மறைபெற்றிருக்கிறதை விசாரணையினால போக்குவோமியானால் அது சுயபிரகாசமாக விளந்தது என்பது கருத்து இனிய முத்தி சுகம் இருப்படி என்றேணவர் அனுபவத்தில் அறிவேடையா நந்தம்போர் என்ற முத்தி சுகம் என்று சொல்லிட்டு வருவீங்க அது உனிய முத்தி சுகம் சுகத்தை கொடுக்கக்கூடியது எல்லோரும் விரும்பக்கூடியது அது எப்படி இருக்கும் அனுபவத்தில் சொல்லுங்க அனுபவத்தில் அறி விடயானந்தம் போயின்ற ஒரு விஷயானந்தங்கள் சத்தை பெருக்கிற தகந்தம் அங்கே இந்திரிகள் மூலமாக விஷயங்களை அறிகிறோம் விஷயங்கள் அறிந்து அது லாபம் வரும்போது அது விஷய ஏற்படும் போது மனம் அப்போ சுகம் தோற்று அத்தகைய சுகம் அனுபவம் இருக்குல்லவா அப்படி போலதான் இங்கேயும் இருக்கு எப்படி விஷயானந்தத்தை அனுபவிக்கும் போது அந்த சுகம் அனுபவமாக தெரிகிறதோ அப்படி போல இது ஒரு மாதிரி அதே போல் ஆத்மானந்தமும் அப்படித்தான் என்பதை சுருக்கமாக சொன்னார் அப்புறம் அடுத்த பாட்டில் வேற கேள்வி மனலயம் வந்தாவாரி முத்தர் எனக்கான இப்போ ஜீவன் முத்தர் தாமோ என்றாவோ இங்க இந்த கேள்வியோட தாப்பில் என்னன்னா மனலயம் மண ஒடுக்கம் மனஒடுக்கம் ஏற்பட்ட சமாதான கூடும் சமாதான கூட அப்படியே இருந்தா தான் சுகமா அப்போ வெளியில வந்து விவகாரம் பண்ணா சுகம் இல்லையா அவன் ஜீவன் முத்தர் இல்லையா என்று ஒரு கேள்வி சந்தேகம் அதுக்கு அடுத்த பண்ண சொல்ற அடுத்த இதே பாட்டில் பிற்பகுதியில ஜனகனை போர் ஜீவன் முத்தர் தாம உலர் என்ற ஒரு ஜனகராஜா சமாஜிலிருந்து உச்சிதம் வெளிப்பட்ட உடனே அவர் வந்து விவகாரம் பண்றான் ராஜ்ய விவகாரம் பண்றார் ஆனாலும் சமாஜத்தை விடல அந்த ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கு இது விவகார காலம் மட்டும் மனசை சஞ்சனமடைய முடிய நீங்க மனச சுரூபத்துக்கு போயிடும் சுரத்துக்கு போகும்போது சைக்கானத்தினுடைய அனுபவம் கிடைக்கும் அதனால விவகார திசை இருப்பார்கள் இது நாலாம் பேர் யலாபூமி உள்ளவர்கள் மட்டுமல்ல நாலு அஞ்சு ஆறு எதற்கும் இருக்கிறது என்பதை சொல்றார் அடைந்தவர்கள் முக்கி அடைந்தான் பிரிக்கிறீங்க அவருடைய நிலை தெரிஞ்சுக்கணும் அவர்கள் செயல் எப்படி இருக்கு குணம் எப்படி இருக்கு அவரு வச்சனை கூட வச்சனம் எப்படி என்று மூன்றியும் சொல்லணும் என்று கேட்கிறேன் படத்த பாடலு ஆரம்பம் முத்தர்கள இருந்தாலும் அவரு பாவனை எப்படி இருக்கு என்று சொல்ற அதாவது ரெண்டு பாட்டு அவருடைய செயல்கள் எப்படி விட்டுவோம் என்பதை விளக்கிறார் செயல் சொன்னார் செயலும் அவர்தன் குணமும் நாவூரிக்கு பாட்டு மூணு பிரிவாக கேட்குறார் வேண்டுபாடும் செயல் சொல்றார் வருங்கருவு கர்ப்பத்திலே தாய் திருமத்தில் இருக்கின்ற கருணிலை பிறப்பு நிலை ஒன்று வர்றத நிலை பொருத்த நிலை குறித நிலை ஒரு மனமடைந்த நிலை சத்பாவிக்கார்கள் சொல்வார்கள் ஆறு மாதர்கள் இந்த தோழை இருந்தாலும் கூட நீக்கு ஆத்மநிறம் இல்லை என்று ஒருத்திருப்பார் சைத்துக்கொண்டிருப்பார்கள் இன்னும் செயல் அவருடைய செயல் அப்படி இருக்கும் சைத்துக்கொண்ட கூடிய செயல் இருப்பார்கள் என்பதை இந்த பாட்டை சொல்லி அடுத்த பாட்டு சொன்னார்கள் பகர்வதும் செல்வதுவும் ஏற்பதுவும் காரணம் என துணைவார் என்றும் ஞானேந்திரியங்களில் கண்ணும் காதும் முக்கியம் அதாவது பார்ப்பதும் கேட்பதும் நன்றி வச்சுக்கிட்டார் கர்மேந்திரியங்களில் வாக்கும் பாதம் கை இதை மூணும் முக்கியமாக வைத்துக் கொள்ளு பகர்வதும் சொல்லுவதும் செல்வதும் கால்நிலை ஏற்பது கைநிலை இதெல்லாம் ஞானேந்திரிய கர்மேந்திரிய விவகாரங்களுடைய ஆத்மாவுக்கு இல்லை என துணிவார் நிச்சயம் செய்து ஆனந்தமாக இருப்பார்கள் என்பது இதில் செயல்பாடு ரெண்டு பாட்டு ஜீவனத்தோட செயலை குறிக்கும் அடுத்த பாட்டில் சொல்லப்போன பசிதாக பயம் துக்கம் சோகம் காமம் பசி கோபம் மாதி மகிழ்ந்தவர் உப்பார் என்றோ இந்த பாட்டு நாவரைக்கும் வாசகம் அவருடைய வாக்கு எது வசதிக்குவோம்னா எப்படி பேசுவார்கள் எப்படி பசிதாக உயிர்க்கு பசி இருக்கிறது இது பிராண என்று சொல்வார்கள் எனவே பயம் பயப்படுவதும் துக்கம் சஞ்சலப்படுவதும் சுகம் விஷய சுகளை காமம் பெண்ணி செய்யப்படுவது அல்லது ராணாவிதாசை காமன் சொல்லப்படும் வசி கோபம் எப்போது அடங்கியிருக்கின்ற அது கோபம் வெளிப்படுவதும் இதெல்லாம் மதிக்கு அந்த கண்ண தர்மம் எனவே என்று வெளியில் சொல்லிக்கொண்டு ஆனந்தமாக இருப்பார்கள் இது அவருடைய வாசகமான பேர் பசிதாக உயிர்க்கெனவே பயம் துக்கம் சுகங்காமம் வசி கோபம் மதிக்கு எனவே அந்த கண்ணத்துக்கு எனவே மகிழ்ந்திருப்பார் துக்கப்பட்டிருக்க மாட்டேங்க மகிழ்த்த மாட்டாங்க ஆனந்தமாக இருப்பார்கள் ஆகவே முதல் ரெண்டு பாட்டு செயலை பற்றியும் மூன்றாவது பாட்டு அவருடைய வாஜகத்தை பற்றியும் சொல்லி முடிச்சார் நாலு பாடல்கள் அவருடைய குணத்தை பற்றி சொன்னார் வீடும் தாரம் உறவும் இருந்தாலும் நீடும் தான இலை நீர் நிகராவார் என்ற இது இல்லத்தில் இருந்தாலும் கூட ஞானம் அடையலாம் இடையில் ஒரு கேள்வி தோரோரம் இருந்தால் அடையலாமா ஞானம் இல்லத்தில் அடையலாமெல்லாம் இல்லத்தில் இருந்தால் அடையலாம் ஜனகரை போல ஒன்று சொல்லியாச்சு அப்படி வீட்டில் இல்லத்தில் இருந்தால் எப்படி இருப்பார்கள் என்ற ஒரு கேள்விக்கு இப்போதை சொல்றேன் வீடும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிலையும் தாரமும் மனைவி புற மக்கள் உறவு சுற்றத்தார்கள் கர்மானசாரமாக பொருந்தாலும் ஆயுள் காலம் போல இருந்தாலும் கூட எப்படி இருப்பார்கள் நீடும் தாமரை இலை நீர் நிகராவாது நீடும் தாமரைன்னு சொன்னால் தண்ணி உயர்ந்ததுன்னா அந்த தாமரை தண்டும் உயர்ந்து மேலே வந்துடும் தண்ணி குறைஞ்சதுன்னா அது அந்தளவுக்கு குறைஞ்சிவிடும் இதை நீடும் தாமரை நீடும் தாமரை இலை நீர் அதில் நீரிலே தான் வளர்ந்து பிறந்து வளர்கிறது இருக்கிறது ஆனாலும் அது மேலே தண்ணி பட்டதான ஒட்டாது அந்த சுபா இது இருக்கு அப்படி போல ஜீவன் முத்தர்கள் குடும்பத்தில் தான் இருப்பார்கள் எவ்வாறு பண்ணுவார்கள் ஆனால் அவர்கள் எந்த விதம் பட்டதும் இருக்காதுன்னு அர்த்தம் அப்படி போல நிகர் சமானமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இது அவருடைய குணம் வாழ்ந்த பாட்டு விடும் காயமுதானும் பன்னால் ஒன்றாயனும் பெண் புள்ளியம்பழமும் ஓடும் அப்பார் என்றோ பட்டியிடும் காயமுந்தானும் பன்னால் ஒன்றாயனும் சரித்தபடி சொல்ற சரீரத்தில் நீண்ட காலம் ஆயுள் முடிகிற வரைக்கும் இருக்கிறார்கள் அப்படி இருந்தாலும் அவர் எப்படி இருப்பார்கள் உதாரணம் குற்ற புள்ளியம்பழமும் ஓடும் போலன்னா வாழ்க்கையில் புளியம்பழம் நமக்கு பொருத்தமாக இருக்கிறது வாங்கிக்கொள்கிறோம் அது எப்படி இருக்குது இருக்கும்போது தோலையும் பிரிக்க கொட்டையும் பிரிக்க முடியாது ஆனால் பழம் ஆச்சுன்னு சொன்னால் மேலே ஓடு தனியாக வந்துடும் நார் தனியாக வந்துடும் கொட்டை தனியாக போயிடும் கொட்டுதல் இல்லை அப்படி போல் அவர்கள் பலகாலம் சைடத்தில் வாழ்ந்தாலும் கூட சைதைப்பற்று இருக்காது உங்கள் குடும்பப்பற்று ஒரு சைரைப்பற்று சொன்னோம் இது அவருடைய குணம் பற்றிலும் காயமுந்தானும் பன்னால் ஒன்றாயினும் பின் உற்ற புளியம்படம் ஓடும் போல் ஒப்பார் என்றவரும் அடுத்த பாடம் சொன்னார் உலக இயற்கையுடன் வந்தோர் சேரும் பிள்ளை பூ செய்யும் போல் திருவார்கால் என்றோ பூர்வம் உலக இயற்கையுடன் உண் குடும்பம் சரீரம் இப்போது வெளி விவகாரங்கள் உலக விவகாரங்களை சம்மந்தப்பட்டு இருக்கலாம் அர்த்தம் இடம் கொடுத்து அப்படி இருக்கும் அது அரசியலாக இருக்கலாம் சமூகமாக இருக்கலாம் மதமாக இருக்கலாம் எந்த விஷயத்திலும் அப்படி இருக்கிற காலம் ஒரு காலம் வறுமையானால் கூறும் உலக கூடினும் விஞ்ஞானம் வந்தோர் பெற்றவர்கள் சேரும் பிள்ளை பூச்சியும் போல் பிள்ளைப்பூச்சின்னு ஒரு பூச்சி இருக்குது அதாவது மருடிகளுக்கு அந்த பூச்சியை வாழைப்பழத்தில் வச்சு முழுக சொல்லுவாங்க சொல்லிக்காமே மொழிகிட்டாக்க கருப்பை இருக்கிற பூச்சிகளை தின்னு விடுவோம் தின்னுபட்டால் கருத்தரிக்கும்னு சொல்கிறாங்க அது எப்படி தெரியல இருந்தாலும் அந்த பிள்ளைப்பூச்சி எப்படி இருக்கும் சேரில் பூந்து போகவும் சேர் கொஞ்சம் கூட வட்டாது இது ஒரு பச இருக்குது அதுக்கிட்ட அப்படி போல் தத்துவஞானம் வந்தவர்கள் உலக வாரங்கள் எவ்வளோ ஈடுபட்டாலும் கூட அதில் ஒட்டிக்கொள்ள மாட்டார்கள் ஒட்டிக்கொள்ள மாட்டார்கள் மனதில பற்றிக்கொள்ள மாட்டானு அர்த்தம் ஒரு குணம் அது இப்படி இருப்பார்கள் உலகம் பண்ணலாம் ஆனாலும் அவர் அவர் குணமானது பற்றாது என்று சொல்லி அடுத்த வாழ்ந்து பாட்டார் சதியோடு கடைந்த வெண்ணை தான் மோரிற்கேடப்பது போல் மதியோடு கூடேனும் பெண் மயங்கார்கள் ததி எல்லாம் தயிருக்கு பெயருண்டு ததியோடு கடைந்த வெண்ணெய் தயிர் மற்ற போட்டு கடைவாங்க வீடுகளில் இளைச்சிகள்லாம் வெண்ணெய் திரளும் அது வெண்ணெய் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் திரண்டு உள்ள பண்ணி அதிலே போட்டுருவாங்க ஆனாலும் கரையிறதில்லை எந்த தயிர்னால நீர் விட்டு மோராக்கி கடையிறாங்களோ வெண்ணெய் திரளுதோ திரண்ட வெண்ணெய் அது மீண்டும் மதியோடு ஓடினும்பின் மயங்கா இருக்கதான் என்ற ஒரு இது அந்த காரணத்தோடு சம்மந்தப்பட்டாலும் கூட எல்லா விவகாரங்களில் ஒன்று சொல்லப்பட்ட குடும்பம் சரீரம் உலகம் இதோடு சம்பந்தப்பட்டு எந்த விவகாரம் பண்ணாலும் கூட அவர்கள் வெண்ணெய் எப்படி நீரில் அந்த மூலில் கரையிறது இல்லையோ அது போல அந்த காரணமானது எந்த விதமான அடையாமல் இடமாக இருக்கும் இடமத்தோடு இருந்தும் என்பது கருத்துக்காகவே இந்த ஏழு பாடல்களில் முதல் ரெண்டு பாடல் செயலை பற்றியதும் மூன்றாவது பாடல் அவர் சொல்லக்கூடிய வாக்கை பற்றியும் அவர்கள் நான்கு பாடல்கள் குணத்தை பற்றியும் சொல்லி முடித்தார் இப்போது ஓராது பாட்டு அருஜுனன் அனைவருக்கும் ஞானம் வர பொருந்தைய தேசிக வடிவான் உண்ணியாரே கண்வளாரி இது அர்ஜுனன் தன் பொருட்கிட்ட தன் அசை அர்ஜுனன் பொருட்டாகத்தான் நமக்கெல்லாம் உபதேசம் பண்றார் கண்ணவரான் அவர் அர்ஜுனனை நிமித்த காரணமாக வைத்துக் கொண்டு இது உலகத்துக்கே அனைவருக்கும் ஞானம் வர எல்லாருக்கும் இந்த அத்திய ஞானம் உண்டாகும்படி பொருந்திய தேசிக வடிவாம் சொன்னார் முன்பாடல சாரதியாய் சேர்ந்திருந்தும் சாரதியாய் சேர்ந்திருந்தும் கேதார் அனைத்து உரை செய்தவாரோ என்று ரெண்டாம் சொன்னார் அப்படி போல எல்லாம் சாததியாக அறிந்து கூட எல்லாம் உபதேசம் பண்ணார் என்பதை மீண்டும் இங்கே நினைவுத்தி அர்ஜுனன் டன் பொருட்டாக அனைவருக்கும் ஞானம் வர மந்தன் மத்தியமன் தீவிரன் தீர்வு சொல்லக்கூடிய நான்கு அதிகாரிகளுக்கும் ஞானம் உண்டார் பொருந்திய தேசிக வடிவம் ஞானாச்சாரியராக தோற்றிய புண்ணியரே அந்த புண்ணியம் என்று சொன்னால் சுகத்துக் கொடுப்பது அர்த்தம் ஆகவே எங்களுக்கெல்லாம் சுகத்து கொள்ளக்கூடிய வடிவமாக இருக்கின்ற தேவரீர் நீங்கள் என்று அந்த அம்மா சுற்றியில் போட்டு ஆட்டுற மாதிரி இருந்த கதை அமைப்பு இதைத்தான் வர்ணம் பண்ணுவாங்க அதாவது உபரிஷத்துக்கள் பசுமாரியும் பால் கலக்கிற இடையன் கண்ணனாகவும் கன்றுகுட்டி அர்ஜுனனாகவும் பாலானது பகவத்கீதையாகவும் நமக்கு கணவர் நான் கறந்து கொடுக்கிறார் பாலை என்று உருவப்படுத்துவார்கள் அதுதான் இந்த பாட்டிலுக்கு ஆறு புரிஞ்சுகின்றார் பிறகு நூத்தி ஆயர் குல மாதரளவிலோரை போனும் தோயபதினாராயிரவருடன் தோய்ந்திருந்தும் பரமாமோனே வரும் முன்னே பரிச்சித்தை தேண்டே என்று பெருமாச்சாரியம் செலுத்தும் பேரோழியே கண்கால ஆயுர் குல மாதல் அளவிறோரை புனிந்த அங்கே ஆயுர் இருக்கும்போது பல பெண்கள் ஒன்று சொல்லப்படுகிறது தூய பதினாறாயிரம் துவைந்திருந்தும் பரிசுத்தமான ப பதினாயிரம் பேர் பதினாறாயிரம் பதினாயிரம் பதினாறாயிரம் பதினாறாயிரம் இருந்தாங்க அவர்களோட அவர்களையும் திருமணம் செய்து கொண்டு இருந்தால் சொல்லப்படுது அப்படி இருந்தும் கூட பரமணிவர் முன்னே பரிச்சத்தை தீண்டு என்று பரிச்சித்து அதாவது அபிமனியுடைய மகன் அவனுடைய யுத்தத்தில் செத்து போன பிறகு அவன் மனைவி உத்திரை கர்மா இருந்தான் கர்வமாக இருக்க சமயத்தில் அந்த பாண்டருடைய வம்சமே அழகணும் என்று அஸ்வத்தாமல் பெருமாசனம் இந்த பிரம்மாசிரம் விடும்போது கணவரான் சொன்னார் எல்லா குழந்தைகளும் போனாலும் போகட்டும் உத்தரவீட்டில் இருக்கிற குழந்தை போகக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் பிரம்மாசிரம் விடுன்னு சொன்னார் அதெல்லாம் முடியும் அதுவும் போகத்தான் வேணும் கேட்கலை சரி போனால் போட்டு நீங்கள் செஞ்சு நீ எப்படி செஞ்சால் நான் காப்பாற்ற எனக்கு தெரியும் போகின்றான் அப்படி விட்டாச்சு விட்டோன்னு ஒரு என்ன நான் சொல்லி அந்த நீ கேட்கலை பார் உனக்கு சாபம் சொல்லி அவனை தண்ணில்லாத காட்டில் ஆயிரம் வருடம் கொண்டு அலையை கிடவாதுன்னு போட்டார் அது செரிஞ்சு சாகப்படாதுன்னு வர வாங்கியிருக்கான் அதனால் காட்டில் போய் வேலையை போட்டுட்டான் அதுதான் பலனவனுக்கு கடைசியில் துக்கம் தான் அடைஞ்சான வழியில் லா மலையில் அது மொளட்டு கொண்டோம் முதனால தான் அதை விட்டுட்டு செஞ்சுருக்கலாமல் அப்படி செஞ்சாலும் கூட இவன் காப்பாற்றுலன்னு வாக்கு கொடுத்ததுனால அந்த குழந்தையை செத்து தான் பிறந்தது செத்து பிறந்த குழந்தையை எல்லோரும் கூட்டிகிட்டு வந்து வச்சு முன்னோர்கள் எல்லாம் பிரம்மச்சரியாக யார் இருக்காங்களோ அவர்கள் தொட்டால் குழந்தை பிற உயிர் வரும்னு சொன்னார் அவர் சுக கூட இருந்தார் அவர் பிரம்மச்சரி தான் கொஞ்சம் பயப்படுறாங்க ஒரு கால் பிழைக்கலைன்னு சொன்னாக்க நம்மளுக்கு கேள்வி பண்ணுவாங்க எல்லாரும் அப்படியெல்லாம் பயப்பட்றாங்க இவர் பார்த்தார் இப்போ யாரும் சொல்ல மாட்டீங்களா சரி நானே சொல்கிறேன் அப்படின்னா அதே பரம மோனிவர் முன்னே பரிச்சயத்தை தீண்டி பரிச்சயத்தை தீண்டார் பரிச்சினா பரீட்சை பரீட்சை பண்ணி அவர் பழக்கி வச்சது ஆனால் பரிச்சத்தின் பேர் அன்று அந்த காலத்தில் பிரம்மச்சரியம் செலுத்தும் பேர் வழியே கல்வொழி அப்போது பிரம்மச்சரியன்னு என்ன ஆயுர் குழந்த மாத அளவு புணர்ந்தும் தூய பதினாறாயிரம் வருடம் துவைந்திருந்தும் பேர் பிரம்மச்சரியம் அப்படின்னார் என்ன அர்த்தம்னா அதை ஞான மகிமை ஆத்மா ஏதோ சம்பந்தப்படாது ஆத்மாவானது மாயை மாயாக சம்பந்தம் இல்லாதது அது கற்பி சம்பந்தம் வாசம்பந்தம் இல்லை அதனால நான் பிரம்மஸ்வரபன் நிச்சயம் இருக்குமே ஆனால் அந்த நிச்சயத்தோடு கூடிய அந்த மனமானது பிரம்மனிலே அடைந்திருது பிறகு எந்த காரியங்கள் புண்ணியபாவில் இது செஞ்சாலும் கூட ஒட்டுவதில்லை அது ஒட்டாத காரணத்தினால அவர்கள் எப்போதும் பிரமச்சரி தான் எந்தவிதமான தவறும் கிடையாது ஏன் என்று சொன்னால் பட்டுதல் இருக்கிற வரைக்கும் தான் அவர்களுக்கு குற்றமெல்லாம் உண்டு பிரமித்த தா பிரமிச்ச தாதாத்மியம் ஆத்மான ஒட்டு போயிடுச்சு அது போயிடுச்சு அது போன காரணத்தினால நான் சொலுவன் என்ற நிச்சயம் இருக்கும்போது சரீர விஷயங்கள் எவ்வளவு நடந்தாலும் ஆத்மா சம்பந்தம் இருக்கிறது சஞ்சித்திர போய் சேர்றதில்லை சஞ்சிதம் இல்லை பிறகு செய்யக்கூடிய புண்ணிய பாவங்களுக்கு தான் செய்யும் இவர் ஒட்டுவதில்லை அதனால்தான் பொறுமையால் பிராரத்தத்தை புசிக்கும் நாள் செய்யும் கர்மம் அருமையில் தொடர்ந்துடாது மாண்டு போக முடியாதென்றால் சிறியவரிகள் திஞானி செய்த பாவத்தை கொள்வர் அறிவுள்ளவர் அறிந்து பூசி தலைமையிலாம் கை கொள்வாரே என்று கையில் சொல்றார் சஞ்சிதம் நாசமடையது பிரதமர் ஆத்மா அனாத்மா ஒட்டி வச்சு நீங்குகிறது பிறகு என்ன இருக்கிறது இப்போ ஆரந்தம் மட்டும்தான் இருக்கு இப்போ ஆரந்தத்தின் காரணமாக ஞானிகளும் புண்ணியபாவங்களும் செய்ய முடியும் அப்படி செய்தாலும் அவர் ஒட்டுவதில்லை அது யார் கொண்டு போகிறாங்க புண்ணியவான்கள் புண்ணியத்தையும் பாவிகள் பாவத்தையும் கொண்டு போகிறார்கள் அப்படி செலவாயிருது ஆகவே அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களாலே அவசியமடைவதில்லை என்ற இந்த தத்துவத்தை இங்கே உள்ளடக்கி சொல்கிறார் அதனால தான் பரம மணிவர்மனே பரிச்சத்தை தீண்டி அன்று அந்த காலத்தில் செலுத்தும் பேருளியே பெரிய பிரம்மஸ்வரூபமே கல்வெழுவி ாக என்ற அந்த அம்மாட்டதாக முடியுது நாலாவது ஆதி மூலம் காதிமறை என் பொருளை கோதி உணர்த்து மிந்த உண்மைதனை காதல் உற்று கற்றோரும் காசினியில் வாழ்ந்து முத்தி பெற்றோர் எழுத்தல் பெரும் பேரு ஆதி மூலம் விஜயர்க்கு ஆதிமறையின் பொருளை எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருக்கின்றவர் கண்ணபுரான் அவர் விஜயர்க்கு ஜெயம் என்றால் வெற்றி விஜயம் என்ன விசேஷ வெற்றி அர்ஜுனன் யுத்தத்தில் தோற்றதே கிடையாது அதனால் விஜயன் பெறவன் ஆதிமறையின் பொருளை எல்லாவற்றிற்கும் முதன்மையாக ஆதாரமாக இருக்கின்ற சொல்லக்கூடிய நான்கு வேதங்கள் அப்படி தாற்பயமா இருக்கின்ற உபனிஷத்துக்கள் இவ்வளோ அர்த்தத்தை தாற்பரியத்தை ஓதி உணர்த்தும் இந்த உண்மைதனே அதையெல்லாம் நன்றாக படித்து தெரிந்து கொண்டு அவருடைய சாரத்தை சொல்லக்கூடிய இந்த யதார்த்த கருத்துக்களை காதலற்று மிக பிரீதியோடு இந்த சீதாச்சார தாலாட்டில் சொல்லக்கூடிய சாஸ்திரத்தை மிக விருப்பத்தோடு மற்றொரும் குருமுகமாக கேட்டவரும் அதை பக்கத்தில் இருந்து கொண்டு கேட்டவர்கள் அல்லது இவர்கள் சொல்ல அவர்கள் கேட்டவர்கள் காசியில் இருந்த உலகத்தின் கண்ணே நடை காலம் வாழ்ந்தும் முத்தி பெற்றவர்கள் முத்தி பெற்றவர்கள் முத்தல் பெறும் பேர் அடைவார்கள் முத்தி பெற்ற அந்த ஞானிகளுடைய பேர் எதுவோ அந்த பேரை இதை கேட்டவர்களும் சிரமணித்தவர்கள் அல்லது சொன்னவர்கள் அடைய இது பரஸ்வதினு பேர் இப்போ சாஸ்திரம் கேட்டதுன்னா அந்த சாஸ்திரத்துக்கு பலன் சொல்லணும் பலன் சொல்லும் போது பிரியம் கொடுக்கும் இதுதான் அதிகாரிக்கு விஷயத்துக்குள்ள சம்பந்தம் பிராபக பிராப்திய சம்பந்தம் சொல்ல சொல்லுவார்கள் அதில் அந்த ஞானிகள் என்ன முத்தி அடைகிறார்களோ அந்த முத்தியை இந்த கேதார்டானவை இதனை பிரீதியோடு காதல் படித்தவர்கள் கேட்டவர்கள் இந்த உலகத்தில் இந்த நிலை அடைந்து இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டது கீதாச்சாரத்தாளாட்டு முற்றிற்று ஆக நூற்றி பாட்டு முடிஞ்சது முன்னால் அந்த பாட்டு படிச்சுட்டாங்க காத்தம் முடிஞ்சது ஐவகை பொருளும் நான்கு கரணமாக குணங்கள் மூன்றும் செய்வினே இரண்டு ஒன்றியா வரும் திவிப்பன் என்ற பொய்யருள்ள கலஞான பொற்கதிர் விரித்த புத்தேள் கை வளராடி செங்கற் கண்ணனை கருத்து வைப்பூல் தீராறும் பரமார்த்த தரிசனத்தை அருள் செய்ய பெறாரும் தேசிகனாய் பெருமானே வந்தவரோ திருத்தேரி சாரதி சேர்ந்திருந்தும் கேத ஏனால் அர்ஜுனர்க்கு அனைத்து முறை செய்தவரோ இதுவரைக்கும் இந்த கதாத்தாண்டு முடிவெடுவது இதை கேட்பதும் படிப்பதும் இப்படி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாக்கின குருகிருபைக்கும் ஈஸ்வர்பைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருந்த எங்கே மூச்சுகளுக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்து அமைதி அடித்தேன் உந்த தேசிகனே போற்றி உண்மையை உரைக்கும் எங்கள் மிகுந்த போற்றி மிகுதுரை விரையே போற்றி தகுமனாமலையே போற்றி சார்முக போற்றி சுந்தரு சோமசந்திர தேசிக போற்றி போற்றி